அல்லாஹ் அவருக்கு நரகத்தை அவசியமாகிவிட்டான் மேலும் அவருக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று நபிசல்லு அலகில் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அந்த உரிமை சிறிய அளவிலாக இருந்தால் என்று ஒருவர் நபி சொல்லாஹூ அனிபுல் வசல்லம் அவர்களிடம் கேட்டார் ஆராக் எனும் கருவேல மரத்தின் ஒரு குச்சியாக இருந்தாலும் தான் என்று நபி சொல்லாஹும் அனிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று மூன்று ஏழு